வணக்கம் ஜூலை 15 இரண்டாயிரத்தி இருபது நாட்டின குவியலுக்காக சென்னையில் இருந்து அலுமியிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மரபியலுக்கு அடிப்படையாக கருதப்படுவது ஜீன்கள் இரண்டு ஓல்டு டெஸ்டமெண்ட் ஹீப்ரூ மொழியில் எழுதப்பட்டுள்ளது மூன்று எல் என்பதன் விரிவாக்கம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்னும் கட்டுப்பாட்டு எல்லை கோடு இனி இன்றைய கேள்விகள் 1. கொல்கத்தாவுக்கும் மும்பைக்கும் இடையே முதன் முதலாக ரயில் போக்குவரத்து இப்போது தொடங்கப்பட்டது 2. இந்தியாவில் தங்க கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது மூன்று உலகில் முதல் கால்நடை மருத்துவக் கல்லூரி எங்கு ஆரம்பிக்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி